தமது வாலிப பருவத்தில் பிதாவின் சித்தம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்கு வாலிபர் யூத் ஃபார் கிரைஸ்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா முதலாம் அத்தியாயத்திலிருந்து சில வசனங்கள் நான்கு முதல் பன்னிரெண்டு பிறகு 17 முதல் பத்தொன்பது கருத்துனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீக்க தரிசியாக என்று சொன்னார் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன் ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளிறைகளெல்லாம் நீ பேசுவாயாக நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தமது கருத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் பார் பிடுங்கவும் எடுக்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் இராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இறைமையாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார் வாதிமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் பதினேழு முதல் பத்தொன்பது ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறகளை எல்லாம் அவர்களுக்கு சொல் நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு இதோ தேச யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றியோவான் இரண்டாம் தியாயும் பதினான்காம் வசனத்தின் பின்பகுதி இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எங்மன் You are strong and the word of God abides in you. You have overcome the wicked one. இன்று ஜூலை ஒன்பதாம் நாள் முதல் முதல் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த மிஷனரி சீகன் பால்க் 1682 முதல் ஆயிரத்தி வரை வாழ்ந்தவர் அவர்களின் பிறந்த நாள் இது பதினாறு வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 37 ஏழு வயதிலேயே மரணமடைந்த இந்த வாலிபலின் கீழ்படிதினாலேயே இன்று நமது கையில் தமிழ் வேதம் கடவுள் எரேமியாவை அழைத்த போது அவர் ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார் அதற்கு கடவுள் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே என்று அவரை திருத்தினார் தமது ஆணையை ஏற்றுக்கொள்ள எரேமியா ஏன் தயங்கக்கூடாது என்பதற்கு ஏழு காரணங்களை ஆண்டவர் கொடுத்தார் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய தயங்கும் நங்கையே இதோ உனக்கு வரும் கர்த்தரின் உற்சாக வாக்குகள் எரேமியா முதலாமத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு காரணங்களை சொல்லி ஆண்டவர் எரேமியாவை உற்சாகப்படுத்தினார் முதலாவது அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஐ ஹவ் சோசன் ஐந்திலே நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை தீக்க தரிசியாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இது நம்மால் உண்டாகிறதல்ல தேவனுடைய அழைப்பு மாறாதவைகள் அவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி தம்முடைய சர்வ வல்லவியின் சர்வ ஞானத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் எனவே உன்னை தெரிந்து கொண்டது ஒரு நிறுவனமோ ஒரு இயக்கமோ ஒரு சபையோ ஒரு நபரோ அல்ல உன்னை தெரிந்து கொள்கிறவர் ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவர் எரிமையை பார்த்து சொன்னார் நான் உன்னை அனுப்புகிறேன் ஐ எம் சென்டிங் யூ ஏழாம் வசனத்திலே நீ நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போ என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தன்னுடைய வழிநடத்துதலை கொடுப்பார் ஆண்டவர் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லுவார் அவருடைய பசுத்த ஆவியானவர்கள் முனக்கு முன்பாக தடைகளை எல்லாம் நீக்கி கொண்டு பாதைகளை செவ்வாய் பண்ணி தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படும்படி அவர் உனக்கு வழித்திறப்பார் மூன்றாவது இறைமையாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை உலகமெங்கும் போய எல்லாருக்கும் நச்செய்தி அறிவிக்கும்படி பணிக்கும் பொழுது சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் நான்காவதாக இறைமையாவை பார்த்த ஆண்டவர் சொன்னது நான் உனக்கு போதிக்கிறேன் ஐ எம் டீச்சிங் யூ வசன ஒன்பதிலே கர்த்த தமது கரத்தை நீட்டு என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு செல்கிறவர்களுக்கு தேவ ஞானம் இருக்கும் தேவ அறிவு இருக்கும் சமயத்திற்கேற்ற சரியான வார்த்தைகள் சொல்லுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கல்விமானின் நாவை தருவார் அது உன்னுடையதாகும் அருமையான வாலிபனே நங்கையே ஐந்தாவதாக ஆண்டவர் இறைமையாக பார்த்து சொன்னது நான் உனக்கு அதிகாரம் ஐ எம் ஆத்தரைசிங் யூ பத்தாம் வசனத்திலே பார் புடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்று நான் மக்கள் இனங்கள் மேலும் நாடுகள் மேலும் ஏற்படுத்தினேன் அதைத்தான் இயேசுவும் சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார் ஆறாவதாக அவர் பார்த்து நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று சொன்னார் ஐ ஆம் கைடிங் யூ பதினோராம் வசனம் முதல் பதினாறாம் வசனத்திலே அவன் எதை காண்கிறாய் எங்கே இருந்து என்ன வரும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு படிப்படியாக அவனுக்கு வழிநடத்துதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆதி அப்போ சிலர்கள் கட்டளைக்கு கேள்படைந்து புறப்பட்டு சென்ற எங்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டார்கள் சில இடங்களிலே உதாரணமாக ஆசியாவுக்கு சென்றவர்கள் ஆவியானவர் தடுத்தார் அங்கிருந்து திசை மாறி திரும்பினார்கள் பித்தினியாவுக்கு போனார்கள் அங்கேயும் ஆவியானவர் தடுத்தார் அங்கே திரும்பி சென்றார்கள் மக்கோதோனியாவிலே வந்து அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஆத்மா அறுவடையினுடைய துவக்கத்தை அவர்கள் அங்கே நிறுவினார்கள் ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார் எப்படி போவேன் எங்கே போவேன் என்ன செய்வேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை உனக்கு முன்பாக அவர் தம்முடைய தூதனையும் தம்முடைய ஆவியானவரையும் அனுப்பி காரியங்களை சரி செய்வார் எனவே நீ பயப்படாமல் புறப்பட்டு செல்லலாம் ஏழாவதாக ஆண்டவர் இறைமையாக பார்த்து சொன்னது நான் உன்னை பலப்படுத்துகிறேன் ஐ எம் ஸ்ட்ரென்தனிங் யூ எதிர்ப்புகள் வரலாம் பயமுறுத்தல்கள் வரலாம் துன்புறுத்தல்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் தலைபோகம் சூழ்நிலைகள் வரலாம் கல்லறிகள் வரலாம் ஆனால் ஆண்டுவர் சொல்கிறார் இதோ பதினேழு வசனத்திலே இதோ நான் உன்னை இன்று அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்கிறார் இந்த வேளையிலே தம்பி எசைகா பிரான்சிஸ் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது அவரை போல பாட முடியாது ஆனால் அவருடைய பாடல் நினைவுக்கு வருகிறது முயன்று பாடுகிறேன் அன்பின் தேவன் இன் அவரின் குரலை கேட்ட பின்னும் ஏன் உள்ளே அந்த செய்தி வந்துவிடுகிறது என்று அன்பின் தேவன் இன்றைய அழைக்கிறார் வாலிபர்களை நங்கையே தேவனுடைய இறைப்பணிக்கு இன்றைய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவருடைய குரலை கேட்ட பின்பு அவருடைய குரலை கேட்ட பின்பு உங்களுக்கு ஏன் தயக்கம் ஃபேனி கிராஸ்பி என்கிற அம்மையார் எழுதிய ஒரு அருமையான வாலிபர்க்கென்று எழுதிய ஒரு பாடல் இங்கே இருக்கிறது அதை நான் வாசித்து காட்டுகிறேன் We'll come in the sunshine of த happy morning. Our lives to his service டு we'll cheerfully give and pray for his spirit to guide and direct us that we to his glory and honor may live. இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தியோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் ஜெயிப்போம் அருமையான ஆண்டுவரே வாலிப பருவத்திலே உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்து உம்முடைய இறை அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இறைப்பணியை முழு மூச்சாக சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் சிந்து செய்து உம்முடைய திருவுழச் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி இதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று துவக்கத்தில் சொன்ன வார்த்தைகளை அப்படியே காத்து கொண்டாரு இந்த வேளையிலே பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உமுடைய அழைப்பிற்கு கருத்தாவே தயங்கி உம்முடைய அழைப்பிற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலே நின்று கொண்டிருக்கிற ஏராள வாலிபர் நங்கையராங்கள் திருச்சபைகள் நிறைந்திருக்கின்றன கர்த்தாவே இந்த வேளையிலே இந்திய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபருக்காகவும் அங்கையிற்காக நான் ஜெபிக்கிறேன் ஏறேமையாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஊக்க வார்த்தைகளை நீர் அவர்களுக்கும் கொடுத்ததற்காக நான் உண்மை துதிக்கிறேன் புறப்பட்டு செல்ல உதவி செய்யும் தைரியமாய் குதித்தெழுந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை இறங்க கர்த்தர் உதவி கர்த்தாவே சீகன்பால்குக்காக தமிழ் வேதாகமத்தை அவர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம் சீகன் போன்ற அநேக வாலிபர்கள் நங்கையர்கள் உலகம் எங்கும் வேதம் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளிலே வேதத்தை மொழியாக்கம் செய்து கொடுக்க நீர் உதவி தாரும் இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே